எனக்குயரொன்பொருள் வருணல் தொல்கதி ஆகியமைந்தனை காண்டது நேர்மலை என்ன போய் வருணல் சோழ் கண்ணமங்கையுள் காண்டுமே வருணல் தொற்றம் எனக்குயிரொன் பொருள் வருணல் தொல்கதி ஆகியமைந்தன்கண்டது நேர்மலை என்ன போய் வருணல் சோழ் கண்ணமங்கெயல் தாண்டமே பொன்னை மாமணியாய் அனிஹாரந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சில் கண்டு போய் என்னையளடயேசனை எம்பிரான் தன்னை யான் சென்னி காண்டம் தன்காவிலே பொன்னை மாமணியாய் அனிஹாரந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சில் கண்டு போய் என்னையளடயேசனை எம்பிரான் தன்னை ாம் சென்னு காண்டும் பள்ளி விரும்பிய பாலையாறு முதத்தினை பயந்துழாய் அலையாளிலையில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலமுன்னியை காண்டும் நாங்கூரிலே உழக்கமில் சுழரை அவுணனுடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போலாரமுதை அவரர் கருள் விளக்கினை வெள்ளரை சென்று வெள்ளாண்டுமே உடலையில் சுடுநீரமர்ந்த நடல தீர்த்தவனை நிறையூர் கண்டு என் உடலையில் புகுந்து உள்ள முருக்கியை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே தந்தவெள்ள தேன நீல் வயல் சேரையில் கண்டு போய் மனவாட்டியருளும் அமல்கோணை யாம் தலா மகிழ் கோவலாய் வெண்ணை மாந்தழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் தள்ளி விரும்பிய வேந்தனை சென்னிகாண்டும் பத்தராவியை பால்மதியை அணி சென்னைமேன்பகளிரு அஞ்சிக் கலங்கொம்பு கொண்ட குறைகளில் நம்பனை சென்னை காண்டம் நாவாயுளே கற்றமாடியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்னி உரை செய்தவை சொல்லிய தொண்டருகட்டு அற்றமில்லை அண்டியமாடிய பேரில் மணாலனை கற்ற நூல் கலிகண்டி உரை செய்திய தொண்டருகே அற்றமில்லை அண்டமவர் காட்சியே இறக்கமின்றி எங்கோன் செய்த ரீமை இம்மையேயமக்க இருக்கீர் பறக்கயாமின்றி உரைத்தனன் இனி யாவர் குறைக்கோக்கு நாயகர்காலோவே அறக்கலார் அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சு நாம் தடம்பொங்கோ இறக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இம்மையே யமக்கை இருற்று காணீர் பறக்கயாம் இன்றுரைத்த நிராமன் பட்டனன் இனி யாவர் குறைக்கோக்கு நாயகர்காலங்கோவே அவற்றி பாடித்தோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்பால் வைத்து கெட்டான் செய்வதொன்றியா அடியோங்கள் இரண்டு மறுமுடியும் ஒருவர் தந்திரத்தோமன் நிவாழ்ந்தோம் அத்தகைய பெருமான கொல்லேல் அஞ்சினாரணி அம்புகுந்து அன்று தையலை தகவலியங்கோமான் கொண்டு போந்து கட்டான் யமக்குங்கோற் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தேன் கிழமை குடி தன்னை பேசுகின்ற உன் அண்டவான செய்தாய் அஞ்சின்தடம்பொங்கோ எஞ்சலில் அங்கை கிரை எங்கோ தன்ன முன் பணிந்து எங்கழ கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கருகு நங்கையை அவன் தம்பியே சொன்னான் அவர் வேண்டித்தே பட்டோ வேறு பொழிவு மாமையில் அண்ணா அஞ்சலோதியை கொண்டு நடமேன் அஞ்சினோம் தடம் பொங்கொங்கோ பொன்னீன் முடி அங்கிராமணன் சீத என்பதோர் தெய்வம் கொணர்ந்து பம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று அஞ்சினோங்கடலை கடந்த உயர்கொழுமா கடிக்காவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொண்டு கடிய மலங்க எரித்துவந்த குரங்குக்கே உங்கள் தோன்றியை விட்டுதந்தோ அஞ்சினோ தடம்பொங்கோ வாழமின்றி முன்னீரை அஞ்சாண்டு தகந்ததே கொண்டு வஞ்சினுண் மருங்கள் மாழமான் மர நோக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானை ஏழையை இளங்கிறதை முதல அங்கண்ணார்கள் இருப்ப தனங்கொள் மென்முறை நோக்கம் ஒழிந்து தஞ்சமே சிலபதர் என்று மென்மையில் அச்சிர வைத்தா உண்மையால் அந்நெஞ்சிற் புகவைதா அனங்கள் அண்ண திண்டோ எம் மிராம Anjinom ta-dambonga ta-dambonga. Puranggul mundrum orumahattirai puril. Pongkarikkirai kandavanambin. Charanggale kodutayarikinna. Chambhavanuran nirkatuludom. Kulanggu ni yamakken tabirane. Ilanggu vengkajuron suruwa. Kulanggu hakkaraseyammai kolle. Purinom ta-dambonga ta-dambonga. Anggawana varkakulamdeera. அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமா வலவன் களை கண்டுகளில் தங்குமோ ரண்டமே கண்டு கொண்டேன் சாத்தினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அங்கவானவர்காகுலந்தீரா அணிலங்கைஅழித்தவன் தன்னை பொங்குமா பலவன் களைகண்டு புகன்ன பொங்கும்பாடி நின்று மின் தொண்டே இம்மையிடமே கண்டு கொண்டேன் சாற்றினோம் தடம்பொங்கம்பொங்கோ ஏற்றுகின்றோம் நாழும்ப இராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மற்ழுகின்றோம் பார்த்த பேசி தம்மை உங்கள் வாணரம் கொள்ளாமே கூத்தர் போல வாடுகின்றாம் மணிதூரமே எத்துகின்றாம் நாழும்ப இராமன் திருநாமம் சோத்தனம்பி சுக்ரீவா உம்மற் தொழுகின்றோர்த்த பேச கொல்லாமே கூத்தர் போல தூரமே விராறு என்னவாய் என்னே அம்பின் வாய்ப்பட்டாற்றாது இந்தி ரசித்தழிந்தான் அம்பி அனுமா சுக்வா அங்கதனே நலனே கும்பகரணன் பட்டு போனான் இரமணி தூரமே அளவாடு உங்கள் கோமான் எங்களி ராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டஞ்சி கருமுகில் போல வாழ்க சுடே நன் வாழ்க அங்கதன் வாழ்கேமாக வாடுகின்றாம்மணி தூரமே மனங்கள் நாரும்பார் குழலார் மாடர்களாரத்தை புனந்த சிந்த உண்மையாளன் பொன்னவர் சிலையால் அவாளியாண்ட காவலனு கிளையோன் குணங்கள் பாடியாடுகின்றாம் உடமணி தூரமே நிலந்தோம் மனம் தானக்காக இன்னு நம் இனங்கள் வாழ் எம்பெருமான் தமறுகள் தங்களாரா நீரம் கொள்ளாதே வாடுகின்றூரமே என் முன்னேறு மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் தீரா நுங்கள் கோமான் எம்மை அமர் களத்து எல்லகில்லாத வெங்கதிரோ சிறுவாஹண்டா வாடுகின்றோம் புழமணி தூரமே பதித்தன மம்மி நொக்களுர் சீற்றம் தீர வேண்டில் சவகம் பேசாதே ஆற்றல் சான் நதல் அனுமனை வாழ்க வேண்டே கூற்ற மன்னார் தூரமே கவளையான இவ்வுளவி தேரோட ரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தந்தமர் கொல்லாமே தேவலந்தன் சிறுவன் துவளவன் நங்க வாடேர் தூரவே அடத்தேந்தும் நீளிலவேல் எங்களி ராவணன் போனார் நாங்களை காரணத்தால் உடிப்போந்தோ உங்கள் கோமான் ஆனை தொடரேன் உடிகூடியாடுகின்ற குழமணி தூரமே நல சேத்தின் இலங்கை கஞ்சமத்து அண்டற கருகுண்ட மன்னார் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை நேர் நின்ன வேர்க்கை களிய நொலிமாலை ஒண்ணும் ஒண்ணு ஐந்து மண்ணும் பாடி நின்டுமினை கஞ்சமத்து அன்னக்கருகுடி உய்ந்த குழமணி தூரத்தை மாலை ஒண்ணும் ஒண்ணுமைந்து பாடி நின் நாடுமினே அந்த மலர் குழல் தாட தான் தனியே வந்து என் முளை தரந்தன்னை வாங்கி ninva yil maduthe nandan varapettra ambey nanu gandonnum amudhe enda perumane unnayi ennammam sema munnayanda malarkulal daala taanugandori taniye vande en mulai thadam thanna vaange ninva yil maduthe nandan varapettra ambey nanu gandonnum amudhe enda perumane unnayi சேமமுன்னாயமரிகடல் வண்ணா மாமுகிலேயுக்கும் நம்பி சங்க நடிக திருவே சங்கமலம் குறைவாய் ஊவியம் காணாதிருந்தேன் எங்கிருந்தாயர்களோடும் என் விளையாடுகின்ற தெருவில் பொலிந்த எழிலார் ஆயரிடம் பிள்ளைகளோடு தெருவில் திளக்கின்ற நம்பி செய்கின்ற தீமகள் கண்டிட்டு தேட்டந்தி பாய்ந்துடுகின்ற வரவே குடங்காலிருந்து வாய் முலையுண் அணிவாராய் மக்கள் பிரிதவம் போலும் வையத்து மடவார் மக்கள் பிரர் கண்ணு கொக்கும் முதல் பாமரக்களிரே நின் கையில் தருவன் ஒக்கலமேலிருந்து அணிவாராய் மைத்தகரும் குஞ்சி மைந்தான் மாமருதோடு நடந்தாய் மித்தக நே விரையாதே வெண்ண விடுங்கும் நியந்தன் உங்க சுரந்திரா புத்தமனே அம்ம முன்னாய் உலகந்தாய் அம்ம முன்னாய் உள்ளியாய் கள்ளம் மனத்தில் உடையாய் காணவே தி மகள் செய்து என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்தடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பாலமுதுன்னிவாராய் வன்மகனவன் பேச்சு தான் முலையுண்ண கொடுக்க வன்மகனாய் முலையுண்ட நம்பி நன் மகளாய் மகளோடு நானில மங்கமணா என் மகனே அம்ம முன்னாய் என் அம்மம் சேமமுன்னாயே ாய் தலைவனங்கோமான் பேரருளால சுற்றா துளங்கோவே தோண்டியதல் நம்ம முன்னாதே எம்பெருமானிருந்தாயே செம்மையிட வேண்டி ஏந்தழில் தோழ்கலி கண்டு செம்மை பணுவல் நீள் கொண்டு சங்க நடியவன் தன்னை அம்ம முன் நன் உரை கெண்ணா பாடலிவை ஐந்து மைந்தும் மெய்மை மனத்து வைத்தே தாகலும் ஆமே இடர்கிட வேண்டி ஏந்தழில் தோழ்களி நூல் கொண்டு சங்கனடிய வந்தை அம்ம முன் நன் உரை கெண்ணா பாடலிவை ஐந்து மெய்மனத்து வைத்தே தா மின்னவராகலும் ஆமே பூங்கோரையாட்சி கடை வெண்ணை புக்குன்ன ஆங்க வளாட்டு புடைக்கப்புடையுண்டு ஏங்க இருந்து சினிங்கு விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி ஓங்கோரையாட்சி கடை வெண்ணை புக்குன்ன ஆங்க வளாட்டு புடைக்கப்புடையுண்டு இருந்து விளையாடும் ஓங் கோதவண்ணே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி தாயர் மணங்கள் தடிப்ப தயிர் நீண்ட எம்பிராக்கள் இருநிலத்தங்கள் தாயரக அடிகள் அரவிந்தவாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி தூரு யர் விடுங்கிட்டு தாமோதரவள் வரென்று ஆட்சி அரு தம்பினார் தாமோதர கையால் ஆர்கழம்பிருந்தார் தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனை சப்பாணி உற்றாறு தலைகள பேர் தங்கலிடத்து உற்றார் ஒருவருமின்றி உலகினில் உற்றாறு மஞ்சப்போய் மஞ்சப்பெண்ணொண்ட கற்றாயனே கொட்டாய் சப்பாணி கார் வண்ணனே கொட்டாய் சப்பாணி சோத்தனின்மை தொழில்வன் பரந்தர பேச்சு முளை உண்ட பிள்ளாயிர ஆட்சியர் அப்பம் தருவர் அவர்காக சாத்தியோர் ஆயிரம் சப்பாணி தொடங்கைகளார் கொட்டாய் சப்பாணி கேவலம் உன் வயிறு வயிற்றுக்கு நான் அவலப்பம் தருவன் அருவிளைப் போவலர் நேன்முடி நந்தன் தன் போரே கோவலனே கொட்டாய் சப்பானே குடமாடி கொட்டாய் சப்பானி நவாய் பிளந்து பூங்குருந்தும் ஜாய்த்து துள்ளி விளையாடி தூங்குறிவண்ணிய கையால் அடியேன் முரணருடன் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பானி அறியாமத்து மாயவளவை பெண்வந்து முளைதர ஏ என் அவளை பிடித்துயிரையுண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணே கொட்டாய் சப்பாணி பள்ளக்குழவியாய் காரால் ஜகடத்தை தள்ளி உலை திட்டு தாயாயி வருவாழாய் எல்ல தொடர்ந்து கொட்டாய் சப்பாணி மால்வண்ணே கொட்டாய் சப்பாணி ஆறாரு புயாக்காய் கலிகன்னி மங்கருகான் பேராளன் நெஞ்சில் பிரியாதிடங்கொண்ட சீராளா தாமரை கண்ணா தந்துடாய் தாராள கொட்டாய் சப்பாணி தடமாறுவா கொட்டாய் சப்பாணி தாராரு புயற்கை கலிகன்னி மங்கருகோன் பேராளன் நெஞ்சில் பிரியாதிடங்கொண்ட சீராளாய் தாமரை கண்ணா தந்துடாய் தாராள கொட்டாய் சப்பாணே தடமாறுவா கொட்டாய் சப்பாணே எங்கானு மீதொப்பதோரு மாயமுண்டே நரணாரணனாயுலகத்தரநூல் சிங்காம விரித்தவனும் பெருமான் அருவன் செஞ்சுடரும் நிலன் கடலும் பொருப்பம் நெருப்பம் நாச்சியரால் அளவண்ணுண்டா புண்டிருந்தவனே எங்கானு மீதொப்பதோருமாயமுண்டே நரணாரணாயுலகத்தரநூல் சிங்காம விரித்தவனும் பெருமான் அருமநியம் செஞ்சுடரும் நிலனும் அளவெண்ணு ஒன்று மற்ற மரபமளவே குரமாக கடலை கடன் திட்டு ஒரு காண்டை கொண்டோட்டியவன் குன்னிமிர நினைத்த பெருமானது வன்னி அம்மன் மகர கடலே மலையேலு விழந்தட்ட மறுகைடவர்கள் உழப்பில் வலியால் அவர் வாழ் வைரம் விளந்தட்டதன் நி விண்ணவர் நாள்த்த பெருமான் முனனால் வில்லாளி வல்வாழ்த்தே மலைகோல உணனுடல் வழுகிறாள் அலந்திட்டவன் கான்மின் அலர்ந்திட்டி மயோர் சரந்தாயி முரணாயவனை உகிறால் பிளந்திட்ட மரக்கருடே சுகந்த பெருமான் திருமால் விருணீரு அளந்திட்டோல் சேர் விரல் மாவளியை மண் கொள்ளவன்மான் குரலாய் அளந்திட்டன் கான் அளவெண்ணு தேன் குரலாயி நடுவான் அளவும் அடியாறு படுமாள் துயராயவெல்லாம் தேண்டாமனின் அன்றிமையோரளவும் சலவை தபிரது வன்னியன்மான் வேண்டாமன் அமர்ந்த மறைந்த மறை வினவெருபாரண்ணே உலகேண்டானவன் கான்மின் பணிந்தேற்றவல்லார் ஒழித்திட்டவரை தனக்காக்கவல்ல பெருமான் திருமாலதி வண்டியும் எழுத்திட்டே எதில் நின்ன மன்னன் சினத்தாளவையாயிறவம் அழுவான் அழித்திட்டவன் வென்ன தெளியவர கருத்திரல் போயவிய அடைத்திட்ட குரங்கை படையா விலங்கள் புகப்பாச்சி விம்மா கடலை அடைத்திட்டவன் கான்மெண் ஆச்சியரால் உடனாயவில் என்பவன் போடனந்திட்டு இளங்கொற்றவனாய் சுளங்கார முன்னே இருத்தலங்க வர கண் நேன் முடிதோளுதாள் துணியா அறுத்திட்டாச்சியராள் அலவெண்ம உண்டா கொண்டிரந்தவனே சுரந்தட்ட சங்கடுல பொங்கரிமா தலையப் பிரியாத ஜென்னை இயிராரே இரந்தட்டிடங் கொண்டடங்காரவன்வாய் இருகுரு தெய்த பெருமான் முனனாய் என்றெட்ட வெள்ளால் மரமேளுமேயதே மலைபோல உருவத் ஒரு ராக்கதி மோகத் அறிந்திட்டன் காச்சியரால் வளவெண்ணுண்டா புண்டிருந்தவனே இன்னார் முகப்பச்சரும் நினையான் வயத்தை நிரப்ப நுரிப்பால் தைர்ணை அன்னாட்சியர் வெண்ண விழுங்கு உரலூடா புண்டிருந்த பெருமான் அடிவே எல்லாய தொல் சேர்வயல் மங்கையர்களிய நொழிசை தமிழ் மாலவல்லார் எல்லான மெய்தாரிடர் என்பே இமையோ குப்பால் செலவை நிரையான் வைத்த நிரப்பால் தேர்ணை அன்றாட்சியற் வண்ண விழுங்கு உரலோட புண்டிருந்த பெருமான் அடிமே என் நாய தொல் சேர்வயல் மங்கையர்கொளிசை தமிழ் மாலவல்லார் என்னானுதா இன்பமெய்தே இமையோர்க்கும் அப்பால் செலவைதுவாரே மனமுடைத்துங்கலாயர் குலமதனால் பிறர் மக்கள் நம்மை ஊனமுடைய செய்ய பெறாய என்ன இறப்பனு மனமுரத்திலே நந்தன் பணித்திலன் நங்ககால் நானன் செய்கிறேன் தானுவார் தன்னை எங்கேயத்தே தயிர்கட என்னான் போலும் மனமுடைத்துங்களாயர் குலமதனால் பிறர் மக்கள் நம்மை ஊனமுடையனு செய்ய பெறாயண்ணு இறப்பகேத்திலேன் நந்தன் பனைத்திலன் நங்க செய்கிறேன் போல காலை எழுந்து கடந்த விம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலனருங்கொஞ்சு நந்தன் மகள் அல்லால் மற்ற வந்தாருமில்லை வேலையகத்து நங்காய் வந்து காண் மென்கள் உரிமே தொட நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு அல்வனுறங்குனான் வந்து கான் மின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ள வரம் வேடுலகம் கொள்ளும் வேதையே நின் செய்கேனோ மை நம்பு கண்ணாள் முன்னம்பெற்ற மாமேனி தன் நம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் திட்டு என் நம்பி நம்பியா ஆட்சியர்க்குள்ள என் செய்கின் செய்கேனோ தந்த புகுந்தில் அண்ணான் இங்கிருந்திலேன் கோடி மாறாருமில்லை தனியே விளையாடுமிடங்குருகி பற்றி படிரன் படிர செய்ன் மதலை என் செய்கள் வன்மலர் மங்க நாயகன் நந்தன் பெத்த மதலை அண்ணலின குழலூரி நஞ்சேரிக்கே அல்லுத்தான் வந்த பின்னை வன்மலர் சோன்று முலவந்து வெம்மே மலாய் வெளுப்பா என் மகள் வண்ணம் இருக்கவா நங்காய் என் செய்கே செய்கேனோ ஆயிரங்கண்ணுடைய இந்திரனாருக்கென்று ஆயர் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப்பை இடவதன எல்லாம் வடிவு கொண்டு உன் மகன் என்னங்காய் மாய நதனையெல்லாம் வாரி வளைத்து நறுணையும் ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கழ்கிவன் உறப்பகேன் பேச்சு முறையுண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவதே இடும் வலியமுடைய இந்நம்பி பிறந்த விடுதிங்களில் ஏடலரு கண்ணீரானை வளர்த்தி யமுனை நீராடப்போனே இடந்திருமார் திருவடியால் ஓடும் சகடத்தை சாடிய பிள்ளை உறப்புவதே அஞ்சுவன் சொல்லி அழைச்சிட நங்க ஆயிர நாடி நையை பஞ்சியமல்லி பிள்ளைகளுங்கின்ற பாகந்தான் வையாறுகளே களியன் கரவெட்டு என் கை வளத்தாதுமில்லை நெஞ்ச திருப்பணம் செய்து வைத்தாய் நம்பி என் செய்கே செய்கி மகிழ்ச்சி நம்பி ஆயர் மட மக்களை பங்கீர் குடைந்து இருந்து கொண்டிட்டு மரவேரிடையார் அப்பா மங்க நல்ல வந்து கொண்ட மரமேறு இருந்தாய் போலும் அச்சந்தினத்தின இல்லை இப்பிள்ளைக்கு ஆண் சேவகமும் உட்சியில் முத்தி வளர்த்தொடுத்தேனுக்கு உரத்தில் அந்த நின்று போய் அச்சிலைப் பூங்கடம்பேறு ஆயிரவாய் தொடர் பொய்கையில் நாகத்தினோடு பினங்கிணி வந்தாய் போது நம்பரம் அல்லவான் தனியே நின்று நாம் செய்வரோ எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி யானே மதுரமணி அங்கனர் செங்கனு வம்பவழு காணத்துமால் அண்ணனாச்சி வயிறுடைத்தஞ்ச அருவறை போல் மண்ணு கருங்களிற்று அருயிர் வவ்விய மைந்தனமாக கடல் சோழ கண்ணினன் மங்கையர் காவலன் காமருசேர் கலிக வல்லவர்க்கு ஏதுமிடர் இல்லையே அண்ண நட்சி வயிறிட தஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்கலிற்றாருந்தனமா கடல் சூ கண்ணின மாமதே மங்கையர் காவலன் காமரசேர் கலி கண்ணே இன்னிச மாலகலீரேடும் வல்லவர்த்து ஏதுமிடர் இல்லையே காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னஞ்சுழாய் கொடனிந்து கோது மறுத்து புறமே வந்து நின்று ஏது கெதுவன் இதுவன் எதுவண்ணோ காரில் கடிப்பெட்டு கலிங்க தாது நல்ல தன்னஞ்சுழாய் கொடனிந்து போது மறுத்து புறமே வந்து நின்று இதுவன் எதுவண்ணோ சுபராடை ஒரு செண்டு செழுப்பு கவராக முடுத்து கலிக் கச்சு கட்டி இவரார் கதவின் புறமே வந்து நின்னீர் இவரார் இதுவன் இதுவன் எதுவெண்ணோ கருள கொடி உன்னுடைய கணிப்பாகீர் உருளச்சகடமது உறக்கில் நிமித்தே இருளை கொடி பாடு வந்து எல்லம் புகுந்தீர் இருளத்தெதுவன் இதுவன் எதுவெண்ணோ காமம்பலமுடை நாராயணன்பி மிக நாரிடுகின் நீர் ராமனப்பாடு வந்து இல்லம் புகுந்த ஏமத்திதுவன் இதுவன் எதுவெண்ணோங்குழல் தாழ சுரிகனைத்து மற்றும் பல மாமணி புன்கொடனின் சுற்றம் புகுந்து முருவல் செய்தனின் நீர் இதுவன் எதுவெண்ணோ ஆனாயரும் ஆனிறையும் அங்குழிய கூணாயதோர் கொன்று மனவ அல்லே அறிந்தோம் நும் மனத்தின் கருத்தை சொல்லாதுடியே சொன்ன போதினால் வாரே எல்லே இதுவன் இதுவன் இதுவெண்ணோ உக்காடரவம் பிடித்தாட்டும் குனிதீர் இக்காலங்கள் தேவிமார் இதுவன் இதுவண்ணோ ஆடி அசைந்து ஆய் மடவாரொடு நீ கூடி குரவை வினாய் கோமள பிள்ளா ஏடி திருமாமகள் மண்மகள் நிற்பா ஏடி இதுவன் இதுவன் இதுவண்ணோ அல்லிக் கமல கண்ணனை அங்கோராட்சி எல்லி ஊ திரத்தை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பாரவர் துக்கமிலரே கள்ளி கமல கண்ணனை அங்கோராட்சி எல்லிப்பொழுது ஊடல் திறத்தை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பாரவர் துக்க மிலரே உள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை மால இலங்கையுள்ளரி மண்டி உண்ண ஊக்கமதனை நினைந்தோ அள்ளவிழ்கோதை காதலும் எங்கள் காரிக மாதர் கருத்தும் கையிருக்கேயே உள்ளுருவாகி நள்ளிரள் வந்த பூதனை மால இலங்கை உள்ளரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ அள்ளவிழ்கோதை காதலும் எங்கள் காரிக மாதர் கருத்தும் மால் ஆண் அரியேன் நான பிரே நீல் கடல் வண்ணா நீள் தன்னணின் கோயில் முன்னில் எழுந்த முருங்கையில் தேனா முன் கை வயல கவர்ந்தாயே ஆறு மலியாழி சங்குடுபற்று ஆற்றலையா ஆற்றல் மிக முகில் வண்ணா கஞ்சனை கடுந்திர்தானோ நெடுங்கடல் வண்ணா அங்கையில் வட்டாம் இவளது நல்கியதோடும் மனுரியதோடும் உடையவர் தமக்குமோ ரு நல்கிய நரமோ நரகனை தொலைத்த கரதல் அத்தவை அணிநிலம் கொண்டு வந்து போகாய் சொல்லியுங்கள் தொண்டர் கை தண்டென்றவாறு அருவடியான மன்னர்கள் மாத தேர்வலம் கொண்டவர் செல்லும் அறிவடிவான மதர் படக் கண்ட அண்மைகளோ அறிய நார்மணி எங்கள் தேமலர் கோதை சீர்மையை நிழந்திலையந்தோ அவர் கனியினால் இவள பேசுகின்ற அனுமதியில் இளங்கையாணை செருக்கழித்தவர்பணிய முன் நின்னகமோ செய்தின் குருக்கு முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னின் நின்று போகாய் கிளைக்காக வெறிவழு மாச்சல் என் செய்வதானே ஆடியே அரசர் வந்திரஞ்ச அலகடல் உலகம் முன்னாண்ட பாடியோர் ஆயிரம் வீட படமழை பற்றி வலியோ ஆழமன் நோக்கி கொண்டு வந்து முன்னே நின்று போகாய்வன் முட்டை கண் செய்வதாய் குருந்தடி நெடுங்கடல் வண்ணா குருந்தளாக கொள்ளுவந்தேற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகை கிறங்கி வாலியை முனிந்த பெருமைகளு செய்ததின்றுந்தடங்கண்ணு சுரும்புரு கோதை பெருமையை நிழந்தில பேசில் கருங்கடல் வண்ணாக உட்கொண்டீரா நடிநிலங்காலாய் நின்ன நின் நீர்மையை நினைந்தோ சீர்கழு கோதை என் நலத்தில தண்ணி அன்னதோர் பாவம் செய்தே எனக்கு ஆறுந்தோட்டமாக நின் மனைத்து வைத்தாயேட்டத்தை கருதாதீனை அங்கு மெய்ம நின்னயம் பெருமானை வாழ் திரள்தான மங்க அருளவன் மாணவல் கலியன் வாயொலிகள் தோட்டலருமைந்தார் சுடர் முடியானை பழமொழியார் பணிந்துரைத்தார் வாட பத்தி பெருகி சித்தமும் திருவடு மிகுமே சட்டத்தை கருதாநடினவன் அங்கு வெம்பருமான மங்கன் வாயலிகள் ஓட்டலர் வைந்தார் சுடர் முடியானை வடமொழியார் பணிந்துரைத்தார் பாட பத்திம வருகி சித்தமும் திருவடு திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தோல்புகள் மாதவனவரா திருத்தாய் செம்போத்தே திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தோல்புகள் மாதவனவரா திருத்தாய் செம்போத்தே பிராய் காக்க கரும முகில் போல் நிறத்தன் உரையார் காக்க பிள்ளாய் பூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்து வந்த மாவாய்கேண்டா மணிவண்ணனை வரா பூவாய் பூங்குயிலே கொட்டாய் பள்ளி கொட்டி குடமாடி உலகளந்தூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளி கொட்டி சொல்லாய் பங்கிழிய சுடர் அடி வளனு மல்லார் தோல் வடவேங்கடவனவரா சொல்லாய் பைங்கழியே சொல்லாய் பைங்கிழியே சுடராடிவலநுயர்த்த மல்லார் தோல் வடவேங் கடவனவரா சொல்லாய் பைங்குழியே கோழி கூவேண்ணுமாள் தோடிநான்கன்னர் வரும்பொழுதாயிற்று கோழி கூவேண்ணுமாள் அவர் கரும முகில் வண்ணற்கு மேலங்கனை கோத்து புகுந்தையா காமற் கடவே இங்கே போதுங்குலோ இனமேல் நெடுங்கண்களைப் பங்கா சோலை குடந்தை கிடந்தமாள் இங்கே போதுங்களோ இங்கே போதுங்குலோ in a well nudu ngangalippan Kungkar sholai Kudandai kidandamal inge poodungaloh Innar enndariyen anneya aliyodum Kunnar sarngamu dayavadihalai Innar enndariyen Innar enndariyen anneya aliyodum Kunnar sarngamu dayavadihalai innar enndariyen Kondir padmino சுரும்பார் பொ மங்கையர்கோ தொண்டார் வேர் மாலைகள் தொண்டேர் பாடுமினோ தொண்டேற்பாடுமினோ சுரும்பார் பொழில் மங்கையர்கோ மாலைகள் தொண்டேர்